நற்றினையின் ஒரு யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தனா முட்டாள்களின் நிரந்தரமான தீய குணம் கர்வம் ஆம் முட்டாள்களின் நிரந்தரமான தீய குணம் கர்வம் என்கிறார் போப் நன்றி வணக்கம்